னோ பிரி விலக் திருணம் விதைய ஆனம் ராஜவ் சத विलक्षणं, ோ பிரிவிலட்சம் திணைய ஆகவத் சதா ஆன வுணம் விதைய ஆத்ம ஜானத்தை உபதேசம் பண்ணுகிறார் சங்கராச்சாரியர் ஆத்மாவை என்ன பண்ணணும் விறத்தி சாட்சி என்று தெரிந்து கொள் எண்ணங்களை அறிபவனாக தெரிந்து கொள் எண்ணங்களே ஆத்மா அல்ல எண்ணங்களை அறிபவனாகத் தெரிந்து கொள் எண்ணங்களை அறிகிறேன் எண்ணங்களை ஆளுகிறேன் எண்ணங்களுக்கு எவ்வளவு மதிப்பு தரணுமோ அவ்வளவு தான் தருவேன் நம்ம எண்ணங்களையே எண்ணங்கள் மயமாயிடறோம் எண்ணங்களை வேடிக்கை பார்க்குறதுக்கு நமக்கு தெரியறதில்லை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தாட்ஸை எண்ணங்களை நாம் வேடிக்கை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் எண்ணங்கள் மயமாக ஆகிவிடக்கூடாது எண்ணங்களோடு நம்மை இணைத்து கொள்ளாமல் இருப்பதே முக்தி எனப்படும் மோட்சம் என்று சொல்லப்படும் அதுக்கு தான் இதை சொல்கிறார் தேகேந்திரிய மனோபுத்தி பிரகிருதிப்போ விலக்ஷணம் தேகம்னா ஸ்தூல சரீரம் இந்திரியம்னா கரணங்கள் மெய்வாய் கண் மூக்கு செவி கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாத்தையும் போட்டுக்கணும் தேக இந்திரிய மனோபுத்தி மனசு புத்தி பிரகிருதிப்பாக இதெல்லாம் பிரகிருத்திலிருந்து வந்தது மாயைக்கு இன்னொரு பேர் பிரகிருத்தின்னு பேர் பிரகிருத்தின்னா இந்த சிருஷ்டி காரணமா இருக்கிறது பிரகிருதி ஆக இந்த பிரகிருத்தின்னு சொன்னதுனால இந்த இடத்துல அவித்தியாவை சேர்த்துக்கணும் அறியாமைக்கு வேறாக அறியாமைக்கு வேறானதாக விலக்ஷணம் விலக்ஷணம்னா அதற்கு வேறாக தத்வத்தி சாட்சிணம் அதில் இருக்கிற எண்ணங்களுக்கு சாட்சியாக ஆத்மானம் வித்தியாத் தன்னை ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும் எப்படின்னா சதா வித்தியாத் எப்பொழுதும் தன்னை ஏதோ கொஞ்சம் நேரம்லாம் இல்லை எப்போ அதாவது என்னென்னா கிளாஸில் மாத்திரம் அப்படின்னா எல்லா நேரத்துலையும் இந்த அலர்ட்னஸ் இருக்கணுமா நம்ம எவ்வளவு காரியம் பண்ணிக்கொண்டிருந்தாலும் எவ்வளவு பூஜை எதாக இருந்தாலும் சரி என்ன லௌகிக காரியம் பண்ணி ஆழமான மனசில் இந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் சதாவித்யாத் எப்பொழுதும் இதை அறிந்து கொண்டு வேண்டும் இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும் எப்படின்னா ராஜவத்து அரசனை போல இந்த ராஜா இருக்காரே அவர் வேலை செய்யக்கூடாது வேலை வாங்கணுமே தவிர ராஜாவும் சேர்ந்து வேலை செஞ்சார்னு வச்சுங்கோ ராஜ்யம் உருப்பிட்ட மாதிரி ராஜாவுக்கு வேலையே என்ன தெரியுமோ எல்லாரையும் வேலை வாங்கி வேலை செய்கிறத பார்க்குற வேலை ராஜாவோட வேலை என்னதுன்னு கேட்டால் தனக்கு கீழே இருக்கிற மந்திரி அதுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் எல்லாேருக்கும் ஆலோசனை சொல்லி அவங்களெல்லாம் வேலை செய்ய சொல்லி அவங்க யாரார் என்னென்ன வேலை பண்ணுறாங்கன்னு கவனிக்கிற வேலை தான் இவருக்கு இவரும் வேலை செய்யக்கூடாது இப்போ நானே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தேன் ஆசிரமம் எப்படி பண்ணுறது நடத்துகிறது இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் எல்லாம் அங்கங்கே இந்த என் நான் என்ன வேலை பண்ணணும் அது மாதிரி இருந்தால் நான் பண்ணணும் நானே அத்தனை வேலையும் பண்ணிகிட்டு சரி வராது எனக்கு அந்த வேலை ஒரு தலை லீடருக்கு என்ன வேலையோ அந்த லீடர் வேலையை லீடர் பண்ணணும் லீடர்ஷிப்புங்கிறது ஒரு வேலை அது ஒரு வேலை சும்மாவே உட்காந்துருக்காங்க நினச்சின்னு இருப்பாங்க சும்மா உட்காந்துருக்குறதில்ல யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் பிளான் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த பிளானை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் எக்ஸிக்யூட் பண்ணணும் பண்ணிட்டேயான்னு கேட்கணும் பண்ணக்கூடாது அது மாதிரி ராஜாவத்து ராஜா எப்படி உக்காந்து கொண்டிருக்காரோ அதில் இது உதாரணத்துக்காக சொல்லப்படுது ஆனால் இங்கே அது கூட கிடையாது எல்லாம் திட்டம் போடுறது மைண்டு திட்டம் போடுறது மைண்டு வேலை பண்ணுறது எல்லாம் பண்ணுறது அதுக்கு சாட்சியாக இருக்குது இப்போ எப்படி இந்த வெளிச்சம் பாருங்க இப்போ இந்த டியூப்லைட் ஏதாவது வேதாந்தமாக படிக்கிறது இந்த இந்த ரூமில் வந்து இப்போ ஃபிசிக்ஸுக்கு படிக்கலாம் கெமிஸ்ட்ரி படிக்கலாம் எது வேணாலும் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிக்கலாம் ஆனால் வெளிச்சத்துக்கு ஒன்றும் கிடையாது வெளிச்சம் இல்லாமல் படிக்க முடியாது படிக்கிறது எதுவும் வெளிச்சத்தை ஒன்றும் பண்ணாது அந்த வெளிச்சம் அசங்கமாக இருக்குது அது பேர் அசங்கம்னு பேர் அதைத்தான் இங்கே சொல்கிறார் ஆத்மா அசங்கா அது முதல்ல இதுக்கு முன்னாடி படித்தது என்னது ஆத்மா சர்வகதா ஆத்மா சர்வ சாட்சி ஆத்மா சர்வ வத்திரிக்தா ஆத்மா சர்வ வியாபி ஆத்மா சர்வசத்தா ஆத்மா பூர்ணஹா அப்புறம் ஆத்மா பூர்ணா இல்லைன்னு சொல்லிவிட்டோ ஆத்மாவுக்குன்னு சொல்லிட்ட கூடாது நான் சொல்லணும் நான் அனைத்தையும் அறிபவன் அனைத்திற்கும் வேறானவன் அனைத்திற்கும் இருப்பை தருபவன் அனைத்தையும் வியாபித்திருப்பவன் நான் நிறைவானவன் நான் முழுமையானவன் எனக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை இன்பத் துன்பங்களை அறிகின்றவன் இன்ப துன்பங்களுக்கு வேறானவன் இன்ப துன்பங்களுக்கு இருப்பை தருபவன் நான் இன்பமும் அல்ல துன்பமும் அல்ல வித்தியாசமாக இருக்கும் இந்த இப்போ உண்மை அதுதானே அதே மாதிரி இங்கேயும் சொல்கிறார் ராஜவதான்னு அர்த்தம் அசங்க சைத்தன்யோகம் இதுதான் ஞானம் ஆத்மபோதம்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆத்மபோதம் படிச்சுன்னு இருக்கோம்னா தன்னை என்னவாக அறிஞ்சுக்கிறேன் என்னை நான் என்னவாக அறிஞ்சுக்கிறேன் என்ன மாத்திரம் இல்லை நான் யாரெல்லாம் பார்க்குறேனோ அவங்க ராகத்வேஷங்களெல்லாம் உண்மையே கிடையாது என்னோடய ராகத்வேஷமும் உண்மை கிடையாது நான் யாரெல்லாம் பார்த்துன் இருக்கேன்னு என்னோ யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய விருப்பு விருப்பெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மை கிடையாது கொஞ்சம் கடினம்தான் இது அப்படின்னு அந்த ஆனால் அது இன்னொருத்தர் விருப்ப இருப்புக்கு தகுந்த மாதிரி நம்மளும் காரியம் பண்ண வேண்டியிருக்கோம் அதுவும் உண்மை இல்லேம்போம் தர்மந்தத்தான் கடைபிடிச்சுருப்போம் ரொம்ப சட்டில் ரொம்ப ரொம்ப சூக்ஷம் அது சில சமயம் பார்த்தா பேச்சுக்கும் நடவடிக்கைக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தோணும் ஏன்னா சரியாக படித்திருந்தால் சந்தேகம் வராது அறவுறையாக படித்திருந்தால் சந்தேகம் வந்துவிடும் தத்வத்தி சாட்சிணம் வித்யாத் ஆத்மானம் ராஜவத் சதா இது ஆத்மா அசங்ககாங்கிற கருத்தை சொல்லி இருக்கிறது ஆதிசங்கரர் மோட்சத்துக்கு சாதனம் ஜீவாத்மாவை பரமாத்மாக பரமாத்மாவாக புரிந்து கொள்வதுதான் என்று உபதேசம் செய்தார் ஞானத்தை தவிர வேறு எந்த சாதனத்தினாலையும் மோக்ஷம் அடைய முடியாது அஜானத்தினால்தான் இந்த ஜகத்து காணப்படுகிறது அப்படிங்கிறத அத்தியாசத்தை எல்லாம் சொன்னார் ஆறாவது ஸ்லோகத்தில் இருந்து பதினாறாவது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் இந்த ஜகத்து பிரம்மனில் அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஜீவன் ஸ்தூல சூட்ச சரீரங்கள் எல்லாமே பிரம்மனில் அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை நிரூபணம் செய்தார் ஆத்மா எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் அது எல்லா இடத்திலும் புலப்படுவதில்லை அது புத்தியில் மாத்திரமே புலப்படுகிறது ஆத்மாவையும் புத்தியையும் பிரிக்க முடியாது ஆனால் புத்தியில் ஆத்மா புலப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் பதினேழாவது ஸ்லோகத்தில் அதை பார்த்தோம் எங்கும் எப்பொழுதும் எங்கும் நீக்கமர நிறைந்திருந்தாலும் எல்லா இடத்திலும் அது புலப்படுவதில்லை புத்தியில்தான் அது பிரதிபிம்ப ரூபமாக புலப்படுகிறது ஸ்வச்சேஷு பிரதிபிம்பவத் இது நாம் கடைசி வகுப்பில் பார்த்த விஷயம் அப்புறம் ஆத்மாவை இன்னொன்று கோணத்தில் சொல்கிறார் ஆத்மா ஸ்வதந்திரஹா ஆத்மாவை புத்தியினால்தான் கிரகிச்சுக்க முடியும் கீதையிலையும் ஒரு ஸ்லோகம் இருக்குது சுகமாத்தியந்திக்கம் எத்தது புத்தி கிராக்யம் அத்தீந்திரியம் புத்தியினால் கிரகிக்கப்படுவது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது இந்திரியங்களால் பார்க்க முடியாது ஆனால் அதே சமயம் புத்தியினால் கிரகிக்கப்படுவது அப்படின்னு அங்கே கீதையில் சொன்னதையும் ஞாபகம் வச்சுக்கணும் புத்தினால் என்ன கிரகிக்கப்படுறோம் புத்தி ஆத்மா இல்லைன்னு புத்தியினால்தான் கிரகிக்கும் புத்தி ஆத்மா இல்லை புத்தியை எது தெரிஞ்சுக்கிறதோ அதுதான் ஆத்மா ஆனால் அது புத்தியில் பிரதிபிம்பமாக இருந்து சிதாபாசனாக இருந்து எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துகிறது இப்போ நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும் சுத்த சைதன்யம் ப்ளஸ் புத்தி ப்ளஸ் புத்தி பிரதிபிம்ப சைத்தன்யம் மூணும் சேர்ந்து தான் நான் நம்ம விவகாரம் பண்ணுறோம் நம்ம இதை புரிஞ்சுட்டு என்ன பண்ணணும்னா புத்தியையும் புத்தி பிரதிபிம்பத்தையும் நீக்கிட்டு சுத்த சைதன்யமாக நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சுத்த சைத்தன்யம் ஸ்வதந்திரங்கிறத புரிய கடைசிய நம பாத்தோக்கம் தேதிபோ விலட்சம் தேதிபிலட்சம் ஆனராஜவ ஆத்மாவை ராஜா மாதிரி புரிஞ்சிக்கோ ராஜாவினுடைய சந்நிதியில் எப்படி மந்திரிமார்கள் சேனாதிபதிகளெல்லாம் விவகாரம் பண்ணுகிறார்களோ ஆனால் ராஜாவை அவர்கள் விவகாரம் பண்ண வைக்கிறதில்லை ராஜாவினுடைய சந்நிதியில் ராஜாவினுடைய ஆஜைக்கு ஏற்ப எப்படி மந்திரிமார்கள் விவகாரம் செய்கிறார்களோ அப்படி இந்த ஆத்மா சுதந்திரமாக இருக்கிறது இதை சார்ந்துதான் கரணங்களெல்லாம் கர்மங்களை செய்கின்றன தேகம்னா உடம்பு ஸ்தூலம் சரீரம் இந்திரியம்னு சொன்னால் சூக்மசரீரத்தில் இருக்கிற இந்திரியங்கள் மனசு புத்தி புத்தியில் தான் தெரியும்னு சொன்னவர் இப்போ என்ன சொல்கிறார் பாருங்க புத்தி பிரகிருதிப்பியோ விலட்சணம் பிரகிருத்தின்னு சொன்னால் இங்கே அதுக்கும் காரணமாக இருக்கிற காரண சரீரம் சுருக்கமாக சொன்னால் ஸ்தூல சூக்ம காரண சரீர வதிரிகா ஆனால் அதனுடைய விவகாரத்தை எல்லாம் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கு தத்வத்தி சாட்சினம் விறத்தின்னு சொன்னால் எண்ணம்னு அர்த்தம் இல்லை அதனுடைய செயல்பாடுகள்னு அர்த்தம் எண்ணங்களையும் குறிக்கும் அதனுடைய செயல்பாடுகளையும் குறிக்கும் ஆக அந்த கரணத்தினுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறது சதா எப்பொழுதும் அது சாட்சியாக இருக்குது ஏதோ ஒரு சமயத்தில் அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிறதா கிடையாது எல்லாம் ஜாகிரத அவஸ்தையில் எல்லாம் சேர்ந்து இயங்கு காரண சரீரம் சூக்மசரீரம் ஸ்தூல சரீரம் சேர்ந்து இயங்குகிறது ஸ்வப்னாவஸ்தையில் காரணசரீரமும் சூக்மசரீரமும் இயங்குகிறது சுஷுப்தி அவஸ்தையில் காரணசரீரம் மட்டுமே இயங்குகிறது எல்லா நேரத்திலும் இது சாட்சியாகவே இருக்கிறது சுஷுப்தி எத்வப்ன ஜாகர சுஷுப்தம் அவைத்தி நித்தியம் அக ராஜவத்து வித்யாத் அரசனை போல என்று தெரிந்து கொள் அரசன் எப்படி சுதந்திரமாக இருக்கிறானோ அப்படி ஆத்மா சுதந்திரமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ளணும்